يسألونك عن الأهلة قل هي مواقف للناس والحج صدق الله مولان عظيم النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سوموا لرؤيته وأفتروا لرؤيته فإن هم عليكم فأكملوا இதே شعبان 30 அவ்கமா قال عليه الصلاه والسلام அல்லாஹுன்ன லடியார்களே அல்லாஹை அஞ்சு பயந்து தகவ வை கடைப்பிடிக்க வாரு முன் முதலாம் இலكم அப்பா உங்களுக்கு நசீஹதும் வசியதும் செய்து கொள்கிறேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் دعاء سيدارغل اللهم بارك لنا في رجب و شعبان وبلغنا رمضان يا الله رجب و شعبان وضع اندى مالتين برقاطة نداهاكي رمضان ادى ادى اكودين پاكي ادى نمكي تندر لواي آكي اندى نبية ورخل دعاء سيدارغل اندى ادى ادى ادى ادى ادى ادى ادى ادى ادى ادى நாம் ஷபானுடைய மாதத்தின் இறுதிப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் பிறைபாக்க வேண்டிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலாம் இந்த ஹிஜரி ஷாபானுடைய மாதம் ஒருவேளை இருபத்தி ஆறுடன் இருபத்தி ஒன்பது துறை நாட்களாக பூர்த்தியாகும் இல்லை என்றால் அது இருபத்தி திகதி முப்பது ஷாபானாக அது பூர்த்தியாகும் நபிசல்லா வரைவ செல்லம் அவர்கள் நமக்கு எல்லா காரியங்களிலும் மிக தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் குரான் இதில் நம்மை வழக்கள் பல கேள்விகளை நம்மிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் குரான் இதை சாரம்சமாக மிக சுருக்கமாக பதினைந்து கேள்விகளாக நமக்கு தந்திருக்கிறது எஸ் அலூனக்கு அனி ரூ ரூமில் ஒரு இடத்தில் ரூஹ பத்தி கேட்கிறார்கள் ரபிங் சொல்லுங்க உத்தரவு يسألونك عن اليتامة أمولدتنا يتيم غلبت كيكرا يا رسول الله هذا كريم يديا لنجد يسألونك ماذا ينفقون أوردل أمولدت الكيكرا هركل إذا سنوال كمينت بندرك يسألونك عن الأنفال غنيمة أورلاغركل كدي تركر دي هذا سمناه أمولدت الكيكرا هركل يسألونك عن الأهل فري وديما هم أمولدت الكيكرا هركل குரான் தொடர்ச்சியாக பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது குரானுடைய கேள்விகள் என்று வந்திருப்பது சுமார் பதினஞ்சுக்கு உட்பட்டதுதான் இவர்கள் சில நேரத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள் நிறையர்கள் அதுக்கு விடையளிக்கும் முகமாக அதை தெளிவுபடுத்துவார்கள் ஆராய்ச்சி செய்ய தத்துவங்கள் அதனுடைய விசாலமான அறிவு மி அதனுடைய ஆராய்சி அத கவனத்தை நமவர்கள் செலுத்தலை கேள்வி கேட்டால் பற்றி மக்கள் கேட்கிறார்கள் சிம்பிள் வெரி சிம்பிள் ஆன்சர் தொழின் இது மக்களுடைய கணக்குக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் அதை அவர்களுக்கு வழிகாட்டும் அதனால இதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்ய போக அல்லாஹுடைய படைப்பினே அல்லாஹ் சூரியனை படைத்திருக்கிறான் சந்திரனை படைத்திருக்கிறான் வானம் பூமி மலைகள் நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைத்திருக்கிறான் இதெல்லாம் இந்த படைப்புகளை கொண்டு படைத்தரப்பை புரிய முயற்சி செய்யுங்கள் என்ற இந்த விவரத்தை அல்லாஹா குஸ்மான் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் பல மாதங்களை நகைவர்கள் அடைந்திருக்கிறார்கள் சுமார் ஒன்பது வருடங்கள் நபைவர்கள் மதீனாவுடைய காலத்தில் நோம்பு நோட்டார்கள் நபைவர்கள் மிக லேசான முறையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நான் தற்பொழுது சொல்லிய அபு ஒரே எல்லா அவர்களுடைய ஹதீஸ் சஹித் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது கண்டு நோன்புடுங்க அழைக்கும் ஒரு சகோதரர் பொறையை காண்கிறார் அந்த புறையை கண்டு அவர் அறிவிக்கும் பொழுது அவர் தகுதியானவராக குடி போதையில ஹராமான காரியத்தில் பாவமான செயலில் தன்னை மறந்த நிலையில இல்லாம புத்தியுள்ள ஒரு களிமர் சொன்ன ஒரு மனிதர் தன்னுடைய ஈமானுடன் வந்து சாட்சி அளிக்கும் பொழுது அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது செல்லும் சொன்னார்கள் உலகம் எங்கெல்லாம் போயிருக்கும் முன்னேற்றத்தின் அடைந்திருக்கும் மக்கள் பயமுறுத்திக்கொண்டு இருக்கிறார்கள் பெட்ரோலுடைய குறைவுகள் ஏற்பட்டால் என்ன ஏற்படும் பழைய நிலைமைக்கு திரும்பி விடுவோம் ஆக இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் உண்டாக இருக்கும் யாரும் இந்த காலத்தை முன்வைக்கவும் கூடாது அதை எந்த காரணத்தை கொண்டும் உலகத்தில் வாழக்கூடிய இன்றைய காலத்தை உலமாக்கல் ஏற்றுக்கொண்ட ஒன்று அல்ல அன்றைய காலத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களிடம் எல்லா ஊருக்கும் ஒரே பெருநாளாக எல்லா ஊருக்கும் ஒரே நாள் நோன்பாக அது சாத்தியமாக கூடிய ஒன்று அல்ல அல்ல படைத்த அமைப்பிலும் அது சாத்தியத்தே மனையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்காவில் அதை இரவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது நேற்றையத்திலும் அவர்களுக்கு இன்று நாம் இங்கு இருக்கக்கூடிய நாள் அவர்களுக்கு அதை இரவாக இருந்து கொண்டிருக்கிறது பகல் எது வித்தியாசமான அமைப்பு எல்லாத்தலை அமைத்து சவுதி எடுத்துக்கொண்டாலும் வித்தியாசப்படுகிறது நாட்டிலும் ஒவ்வொரு ஊருக்கும் நபி அவர்கள் மிக லேசான முறையை சொல்லிக் கொடுத்தார்கள் சை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவாயத்துதான் குறைபென்ற அப்துல்லா அப்பாஸ் ரஜினிய ஒரு அடைமை அவர் ஷாம் தேசத்துக்கு திமசுக்கு போய் வருகிறார் அங்கு கண்டுவிட்டார்கள் அவர் நீங்க அங்கு புறையை ஏற்றுக்கொள்ளுமே என்று அவர் மதீனாக்கு வந்து சொன்னார் அப்பொழுது சொன்னார்கள் இல்ல அவங்களோட புற அவர்களுக்கு இருக்கும் எங்களுடைய புற எங்களுக்கு இருக்கும் மிக லேசான முறை தான் நவியவர்கள் காட்டித் தந்த முறை மக்கள் தன்னை கஷ்டத்தில் ஆக்கிக் கொள்ள தேவைப்பட மாட்டார்கள் மிக அளவலான ஒரு தெளிவான முறையை நவியவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆக நோம்பு குடிக்கணும் முறைய கண்டு நோம்புக்கு ஒரு சாட்சி போதும் பிறநாளைக்கு ரெண்டு சாட்சி வேணும் நோம்புக்கு ஒரு சாட்சி போதும் பிறநாளைக்கு ரெண்டு சாட்சி தேவைப்படும் ஆக பிறநாளுடைய தினத்தை கொண்டாடுவதும் அது ரெண்டு ஒரு சந்தோஷமான நாள் அந்த சந்தோஷத்தை இரண்டு சாட்சிகளை வைத்து இஸ்லாம் வலியுறுத்துகிறது சகோதரிகளை பெரியார்களே பார்த்து நோம்பு பிடிப்போம் இது நமக்கு இஸ்லாம் செல்வம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ரமதானுடைய மாதத்துக்கு முன்புடைய மாதத்திலே தன்னுடைய மணக்க வழிபாடுகளில் தன்னை முற்று ஒழுங்காக நல்ல பல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தினார்கள் நல்ல ரமதானுடைய காலத்துக்கு முன்பு நோன்பில் அவர்கள் ஈடுபட்டார்கள் நபியவர்கள் நோம்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஷாபானும் ரமதானும் நபியுடைய நோம்பு நோக்கக்கூடிய மாதங்களாக இருந்திருக்கிறது திங்கக்கிழமை வியாழக்கிழமைகள் நபியவர்கள் நோம்பு நோட்டிருக்கிறார்கள் 15, பதினாலு பதினஞ்சுகளில் நபியவர்கள் நோம்பு நோட்டிருக்கிறார்கள் ஆனால் யாருக்கு நோம்பு நோட்கும் பழக்கம் இல்லையோ அவர்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று நிறைய தடுத்தார்கள் யாரு வலிமையாக திங்கள் வியாழல் நோன்பிடிச்சு வரக்கூடியவர்கள் பதினஞ்சு ஒவ்வொரு மாதமும் நோன்புடிச்சு வரக்கூடியவர்கள் அவர்கள் இந்த இருவதுக்கு பிறகும் நோன்பு பிடிக்கலாம் யாருக்கு இந்த பழக்கம் இல்லையோ யார் வலிமையாக நோன்பிடிக்க மாட்டார்களோ அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஷவானுடைய இறுதி பகுதிகளில் ஒரு நாள் முந்தி கிடைச்சிருக்குமே நோம்பு இருபத்தி ஒன்பது நாம் நோன்பிடிப்போமே பிறைய காணாமலும் அங்கு பிறையை கண்டா அதனால ரோம்பிடிப்பமே என்றே செல் அலைவசம் அவர்களால் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது மிகவும் சங்கையான நபிமார்களுக்கு அல்லா தௌராத்தையும் இஞ்சிலையும் சபூரையும் அல்லா சோஃப்களையும் இறக்கிய மாதம் தான் இந்த மாதம் அல்லா சுகானா மிக சங்கைகளையும் திருபைகளையும் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார் ஷெய்தான் அவன் கட்டப்படுகிறான் அல்லா விலங்குச் அவனை கட்டுகிறான் சொர்க்கத்தின் கனவுகள் திறக்கப்படப்போகிறது அல்லாஹ் தன்னுடைய அருளையும் ரகத்தையும் மன்னிப்பையும் தர காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு இன்பமாக இருக்கிறது சொன்னால் நோம்பு நேரத்தையும் அல்லாஹ் மிகவும் மதிக்கின்றான் நோன்பு நேரத்தையும் அல்லாஹ் மிகவும் சந்தைப்படுத்துகிறான் அந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வந்து அடியார்கள் இடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்னிடத்தில் பாவமண்டிப்பு கோரக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் மன்றாட போகிறார் என்ன சகோதரர்களே பெரியார்களே சுவருடைய நேரம் என்று வந்திருக்கிறது இஃப்தாருடைய நேரத்தை தாமதிக்காமல் இருக்கும் வரைக்கும் சரியானதுக்கு பிறகு இன்னொரு அஞ்சு நிமிஷம் போய் நான் நோம்பு திறப்போமே என்ற வாதம் தேவையில்லை ஆறு முப்பத்தி என்று சொன்னால் அந்த அசானுடைய நேரம் வந்த உடனே ஒவ்வொருவரும் நோன்பு திறக்க வேண்டும் நவீனர்கள் சொன்னார்கள் என்னுடைய உண்மை இஃப்தாரை தாமதிக்காத வரைக்கும் அவர்கள் கயிரில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலான சகோதரிகளை பெரியார்களே நல்ல உல்கள் செய்ய வேண்டிய வாதம் ரமதான்ல தான் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பதிலுடைய மக்களுடைய வெற்றி ரமதானில் வெற்றி ரமதானில் அல்லா சுஹு குரானையும் இறக்க இருக்கிறான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த சங்கையான மாதத்தில் ரமலான் எडक வைத்து இருக்கிறேன் யார் எங்க இருந்தாலும் ரமலானுடைய மாதத்தை அடையும் பொழுது அதை நோன்பை கொண்டு சங்கைப் படுத்துங்கள் என்றே குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா முன்னே வேதனங்களை இறக்கிறான் ரமலானுடைய மாதத்தில் தான் லையத்துல் கத்ருடைய இற இருக்கிறது இன் நஸ்லல்லாஹு ஃபைலத்துல் கத்ர் وما அதரா கம லையத்துல் கத்ர் லையத்துல் கத்ர் خير من 1000 شهر இந்த சங்கையான மாதம் அந்த மாதத்தில் அந்த இரவு அந்த நேரம் அவை கடைசி பத்துகளில் நவையவர்கள் தேடிக் கொண்டு வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆக மேலான சகோதரர்களே கண்ணியமானவர்களே இந்த சபானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வரக்கூடிய ரமதானை கொஞ்சம் நினைப்போம் அது இருக்கக்கூடிய நலவர்களை சிந்திப்போம் அதில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை யோசிப்போம் எந்த அளவுக்கு நல்ல காரியத்தில் ஈடுபடலாம் ரமதானுடைய காலம் பிளவுபடக்கூடிய காலம் அல்ல சண்டை செய்யக்கூடிய காலம் அல்ல வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காலமல்ல தர்க்கம் புரியும் காலம் அல்ல வணக்கங்களை குறைக்கும் காலமல்ல கூடுதலான முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய காலம் எந்த அளவுக்கு உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் நாம் நல்ல அமல்களில் ஈடுபடுவோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய மன்னிப்புக்கு காரணமாகவும் ஒவ்வொருவரும் பதினோரு மாதத்தில் பல தவறுகளில் ஈடுபட்டிருக்கிறோம் பல பாவங்கள் புரிந்துவிடுகிறோம் நமக்கு தெரியாமலும் சூழ்நிலையின் தாக்கல் காரணத்தினாலும் மனிதன் அவன் படைக்கப்பட்டவனே மறதியாளன் என்ற காரணத்தினாலும் பல காரணங்கள் இருக்கிறது மனிதன் ஒன்றை மறந்து விடுகிறான் மனிதன் தன்னுடைய நிர்பந்திக்கப்படுகிறார் அல்லாவின் அந்த மனியோசை அல்லாவின் அந்த எச்சரிக்கை அல்லாவின் அந்த பயமுறுத்தல்கள் அல்லா சுகானுத்தாரா எச்சரிக்கை செய்கிறார் அல்லா சுகானா சில சந்தர்ப்பத்தில் மிக மனிதர்களை பயமுட்டும் விதத்தில் அல்லா ஸ்வானபுரானுடைய ஆயத்திகள் மூலமாக கண்டிப்பை பயமுறுத்துகிறார் இந்த அமைப்பில் ஒரு அடியானுடைய உள்ளம் தான் செய்த பாவத்தை நிறைத்து சில சந்தர்ப்பத்தில் வருந்துகிறார் அந்த சந்தர்ப்பத்தை அல்லா விசாலமாக்கி வைத்திருக்கிறார் ஷைத்தானை கட்டிவிடுகிறார் இந்த ஷைத்தான சைத்தான் விலங்கிடப்படுகிறார் எப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நிறுத்தப்படுகிறது அந்த இன்ஜின் அடைக்கப்படுகிறார் அந்த அந்த பெட்டிகளை கலட்டி விட்ட உடனே சில வண்டிகள் அந்த என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும் அந்த நின்றும் அந்த பெட்டிகள் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கும் இதுபோல சில மக்கள் இந்த பிரமான் காலத்திலையும் இந்த பதினோரு மானம் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் சிக்கிருந்த காரணத்தினால அந்த மானத்திலையும் அவர்கள் அந்த பவர்கள் செய்ய முற்படுகிறார்கள் இல்லை வேற சகோதரிகளை நல்ல சந்தர்ப்பத்தை தரப்புகிறார் ஒன்றுபடுவோம் ஒன்று பட்சே நாம் இந்த காலத்தை சிறப்பாக கழிப்போம் அப்துல் அசீஸ் அஹமது வரலாறு அவர்களுடைய காலத்தில் நடந்த விஷயத்தை இமாம் திருமஜி அஹமது எழுதும் பொழுது சொல்கிறார்கள் அந்த காலத்தில் மதீனாவில் நாற்பது ரக தொழுவார்களாம் நாற்பது ரக திருமிஜி எடுத்து பாருங்க திருமிஜியில தராவியருடைய பாடத்துல நாற்பது ரக தொழுதாக வந்திருக்கிறது நாற்பது ரகாவை தொழுது இருக்கிறார்கள் ஒருக்கம் காலம் வருகிறதை பல பள்ளியில் உள்ள மக்கள் வந்திருக்கிறீங்க யாருமே இந்த நமதாருடைய வாதத்தில் திலபட்டு போகாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களை பாலாக்கிறது மிக தூர் நோக்கத்தில் இருக்க வேண்டிய நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தர்க்கமும் விவாதமும் சந்தையும் சச்சரவும் பிளவும் வாக்குவாதமும் உள்ளங்கள் பிளவுபட்டவர்களால் ஒரு காரணம் சாபாக்கள் அப்படி இருந்திருக்கிறார் எப்பையும் நயவஞ்சர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் உள்ளவர்கள் உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் மரபும் மரபா அவர்களுடைய உள்ளத்தில் நோய் பிடிக்கப்பட்டிருக்கிறது அல்ல அந்த நோயை அதிகரிக்க செய்கிறார் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர்கள் தான் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் பிளவுகளை உண்டாக்குவார்கள் ஒரு வார்த்தை நல்லது பேசினால் மக்கள் ஒற்றுமையாக விடுவார்கள் ஒரு வார்த்தை பிளவுபடக்கூடியதாக பேசினால் மக்கள் புரிந்து விடுவார்கள் என்னுடைய வார்த்தை ஏன் தவறானதாக இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை ஏன் உணர்வரை நோய்க்க வேண்டும் அவன் கிருக்க உள்ளவன் அவன் அவன் கருணை உள்ளவன் எடுத்து சாப்பிடுவீங்க ஒரு பேர் பலத்து சாப்பிடுறீங்க அது உங்களுக்கு பெரிய வரக்கத்தாக இருக்கும் என்று நவியவர்கள் ஆர்வம் ஊற்றினார்கள் அதனால சகோதரர்களை கதருடைய இரவும் இருபத்தி ஏழு அண்டைக்கு தான் என்று நவீனர்கள் சொல்வதற்காக வந்தபொழுதுல தான் குறிப்பிட வரும்பொழுது இடையில தகராறு நடந்தது தர்க்கம் செய்து கொண்டார்கள் ரெண்டு பேர்கள் திறவப்பட்டார்கள் வந்த மலக்கை அல்லாஹ் திருப்பி எடுத்துவிட்டார் நவீனர்கள் சொன்னார்கள் இன்றைய இரவுதான் லேலத்தில் கதிரின்ற எனக்கு அறிவெடுக்கப்பட இருந்த உங்களுடைய பிரச்சனையின் காரணத்தினால அல்லா இந்த இரவுதான் என்பதை எடுத்துவிட்டால் பிரச்சனை என்பதை அப்படி பட்டு உள்ளே இதற்கு முன்பு நான் குறிப்பிட்டிருக்கிறேன் வார்த்தையை வந்து பேசினார் ஒரு எதிரொலி சத்தம் கேட்டது மேலிருந்து மலை பிரதேசத்திலிருந்து அவருடைய நெஞ்சில் போய் பட்டது கூடியா சாஹாபாக்களுடைய பத்தாயிரம் சஹாபாக்களுடைய வரலாறு ஒன்று திரட்டிருக்கும் இபுல் ஹஜர் அஹமத்துல அவர்கள் இதை விபரிக்கிறார்கள் ஆக பிளவுக்கு காரணமாக ஒரு நாளும் யாரும் இருக்கக்கூடாது சண்டை ஒற்றுமை படிப்பது இருக்கிறேன் ஒன்று சேர்த்து வைக்கிறது இருக்கிறேன் அந்த இல்ல இந்த ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதாக இருந்தா பாத்தீங்களா சொன்னத விட பத்தி அவரிடத்துல போய் பத்தி எல்லாம் பேசுகிறார் அவரிடத்துல போய் உங்களுக்கு திருத்தம் தீட்டுகிறார் நீதான் என்னை நரகத்துக்கு எடுத்து நபிவர்கள் உத்தரவாதம் தந்தார்கள் யார் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சதை துண்டையும் தன்னுடைய ரெண்டு தொடைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு நன்மாராக சொல்கிறேன் சொன்னார் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நான் இருக்காக ஞாபகம் ஊட்டுங்க மூமிங்களுக்கு பயனளிக்கும் ஒன்று வர முன்பு அதை எச்சரிக்கை செய்தது ஒன்று வர முன்பு அதுக்கு ஆர்வம் ஊற்றுவது இது ரசூசல் அல்லாஹ் அவர்களுடைய ஒரு மேலான பண்பாக இருக்கிறது அதனால நபியவர்கள் ரமதான் வருவதற்கு முன்பு ஷாபானுடைய இறுதி பகுதியில் ரமதான பத்தி சொல்லுவார்கள் ஆயத்தமாக எச்சரிக்கையாக இருங்க நபியவர்கள் சாபான்ல இருந்தே நோன்புடிச்சிருக்கிறானே ரமதான்ல அந்த நோம்பு கஷ்டம் அந்த காலத்தையும் நல்ல பணியில முன்பின் கொஞ்சம் சிரிச்சு பாருங்க ரமதானுக்கு முன்பு சாமான்ல முப்பது நோம்பு ரமதான்ல இருபத்தி ஒன்பது முப்பது நோம்பு அதுக்கப்புறம் செவ்வாய்ல ஆறு பொதுவாகப்படுகிறது யாரும் கூட தரலாம் குறையும் தரலாம் இது சண்டை பண்ணை பிளப்பட்டு நான் சேரதான் சரி என்ற விவாதம் தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு வாழ்வோம் எனக்கு சின்ன விஷயத்தில் கொலை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு லட்சம் பேர் அநியாயமாக கொண்டு பேன் கொண்டத பத்திய சட்டம் கேட்கலையா அப்துல்ல ஆத்திரப்பட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் ஒதுவோடு இருந்தாலும் அபு மூசா ஷரீ அவர்களுடைய சபையில் நேரம் எடுக்க ஒரு காலம் அதை பத்தி பொருட்படுத்த மாட்டீங்க மேல ஒது செஞ்சு கொள்வீங்க மேல ஒது ங்களுக்கு கவனம் இருக்கா சின்ன விஷயத்தை நுணுக்கமாக கொடுப்பீங்க சூழ்ச்சிக்கு நாம் மாற்றி பெற்று பலதுவாக்கள் தொல்கைகள் மக்களுடைய மன்றாட்டங்கள் பலரும் நடைபெற்றது முஸ்லிம்களுடைய அழுகையும் முஸ்லிங்கள் எல்லாம் இப்ப இதன் பக்கம் காணம் செலுத்தும் அரசியல்வாதிகள் அரசியல் மட்டத்தில் ஒன்றுபட்டு உளமாக்கல் ஒன்றுபட்டு புத்திஜீவிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் அரசியல்வாதிகள் உலமாக்கள் புத்திஜீவிகள் மற்ற எல்லா மக்களும் இதுக்கான துவாரம் ஈடுபட வேண்டிய காலம் பேச்சுவார்த்தை இருக்கிறேன் பெரும் கஷ்டத்தில் பெரும் இன்னல்கள் நல்லவன் ஆட மாட்டாங்க இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றாத அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத என்பதை குரானுடைய திட்ட தெளிவான கருத்து இதனால்தான் குரான் சொல்கிறதை ஒரு நாளும் உங்களுடைய உள்நேசர்களாக உள்ளத்துல மிகவும் அன்புள்ளவர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் அதற்காக வகைக்காதீங்க சண்டை பிடிக்காதீங்க தற்கொலை செய்யாதீங்க வாதிடாதீங்க பிளவுபடாதீங்க ஒன்றுபட்டு வாருங்க அனுமதிக்கிறது உங்களுக்கு சமையல் சாப்பாடு கொஞ்சம் கூடுதலாக ஆக்கிரா பக்கத்து வீட்டு காசரா இருந்தாலும் உதவி செய்யுங்க உங்களோட வாகனத்துல இடம் இருந்தால் கொஞ்சம் மேய்த்து போங்க அவங்கள நோயாளி இருந்தா பணத்தை குடித்து உதவி செய்யுங்க மேலும் சோதரிகளை பெரியார்களே இது இஸ்லாம் நமக்கு காட்டும் ஒரு சிறப்பான வழிகாட்டலாக இருக்கிறது நாங்கள் காவர்களுக்கு எங்கால் உதவி செய்ய முடியும் ஆனால் தர்மம் என்ற அடிப்படையில் நாங்கள் யாருக்குமே உதவி செய்ய முடியும் இதை ஆர்வமூட்டிருக்கிறார்கள் நாம் சமைக்கும் சாப்பாட்டில் அவர்களுக்கு கொடுக்க முடியும் இஸ்லாம் விபச்சாரி பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததை மதித்து இருக்கிறது அவருக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் மனிதன் அடிப்படையில் யாராக இருக்கலாம் யூதனாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவனுக்கு உதவி செய்வதை ஆர்வமுட்டுகிறார்கள் எடுத்து போட்டுக் கொள்ளக்கூடாது அருமையாக அவர்களுடைய பண்பாடுல சிக்கிவிடக்கூடாது அவர்களுடைய மன அனுஷ்டானத்துல நாமும் ஈடுபடக்கூடாது கிறிஸ்தவர்களோடு பழகிறோம் அதனால அவனுக்கு நாங்கள் அவரோட கிறிஸ்துமஸ்க்கு நாங்க வைன் பாட்டல் கிப்டாக கொடுக்க முடியாது பௌத்தர்களோடு பழகிறோம் ஊத்தத்தை எடுத்துக்கொண்டு பல சிலைக்கு போக முடியாது இந்துக்களோடு பழகிறோம் அவர்களுடைய அந்த பேர் எடுக்கிற நாள் அடவடிக்கொண்டு இருக்க முடியாது அவர்கள் அனுஷ்டிக்கும் அந்த சிறுக்கான காரியத்தில் ஒரு நாளும் எங்களுடைய இமான் அதுக்கு அடமளிக்க மாட்டாரு முன்னுங்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் செல்வி சாய்க்கக்கூடியவர்கள் கடலுக்கோ மனிதனுக்கோ செல் சாய்ப்பதை அல்ல ஒருபோதும் அனுமதிக்கவில்லை இறைவன் ஒருவனை வணங்குங்கள் வணங்குகிறோம் உதவித்தெடுக்கிறோம் இந்த அடிப்படையில் சகோதரிகளை ஒன்றுபட்டு நாம் வாழும் பொழுதே அல்லாவுடைய கருவையும் நமக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை அதிகமான சகோதர்கள் காலத்தில் கொடுக்கிறார்கள் ஜக்காத் ஒரு கடுமையான வந்து நிச்சயமாக ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கணும் கொடுப்பதை இஸ்லாம் தொகையுடன் சேர்த்தது கஷன்படி சுமார் பத்தாயிரம் முதல கொண்டு ஆரம்பிச்சார் இந்த வருஷம் ரமதான் வரும் பொழுது அவருடைய நிசா பூர்த்தியாக இருக்கிறது அவர் ரெண்டு வீதம் ஜக்காத்தை வெளியாக்குவார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பணம் தன்னிடத்தில் வியாபாரம் வியாபாரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாபார அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பணங்கள் இவைகளுக்கு இந்த காட்சி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் யாரும் தங்களிடம் பிரச்சனை என்ற காரணத்தினால தயவு செய்து உங்களுடைய தாமதிக்க முயற்சியை வேண்டாம் அந்த நேரம் ரீதியாக்கப்பட்ட அதை நாம் கொடுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நமதானில் தான் கொடுக்கணும் என்பது கட்டாயமில்லை ஆனால் மக்கள் ஆர்வத்துக்காக ஆசைக்காக நன்மையை அதிகமாக அடைந்து அல்லா இதை கொண்டு சந்தோஷப்படுகிறான் என்ற இந்த காரணத்தினால நாம் நம்முடைய இந்த அமல்களை காலத்தில் செய்கிறோம் வருஷம் பூர்த்தி ஆகும் சகோதரிகளே இதுக்கு அத்தியாவசியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ன முறையில் ஜக்காத் கொடுக்கணுமோ அதை பற்றி வரக்கூடிய காலங்களில் நாம் விவரிப்போம் ஆர்வத்துக்காக ஆசைக்காக மேலாண் சகோதரர்களை என்பதற்கும் மேற்பட்ட ஆயத்துகளை இறக்கிறான் ஜக்காத்துடைய விஷயத்தில் சாக்கள் ஆர்வத்துடன் ஆசையுடன் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜக்காத் போது மற்றவர்களை ஆளாக்க வேண்டும் மற்றவர்களுக்கு போய் சேர்வதைக் கொண்டு தினமும் எடுத்துக்கொண்டு இல்லாமல் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இது அடிப்படை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜக்காத்தை அல்லா விதியாக்கினால் சிலருக்கு அல்லா ஜக்காத் எடுக்க முடியாது என்று தடை சிந்தித்திருக்கிறார் சிலருக்கு அல்ல எடுக்க முடியும் என்று ஆர்வமாக இருக்கிறார் எடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணம் நான் அடுத்த வருடம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும் கொடுக்கூடியவருடைய எண்ணம் நான் யாருக்கு கொடுக்கின்றன அவர் இதை கொண்டே அடுத்த வருடம் கொடுக்கக்கூடிய மாறணும் என்ற இந்த மேலான எண்ணத்தில் இந்த இவ்வாதத்தில் நாம் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக மாறும் இந்த கஞ்சத்தனம் பண்ணினால் குரான் சொல்கிறேன் ஜத்தை வியாபார பொரு வேதனையை நன்மாராயமாக சொல்லுங்கள் ஜகாத்துமான கத்துல செல்லாமல் என்ன சொன்னார்கள் ஜக்காத்துடைய படம் கொடுப்படாமல் தேங்கி நின்றால் ஜக்காத்துடைய தேங்கிண்டால் லட்சத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணினா கரையன் அரைக்கிறது போலதான் கரையன் பலகையை அரைச்சிக்கொண்டு போறது போலதான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாவை அழிச்சு விடும் என்று சொல்கிறார்கள் இதனால் வகையான சோழர்களை தெரியாது தான தர்மத்தை விரும்புகிறார் அல்லா நலவில் சிறுவழிக்க ஆர்வம் ஓட்டுகிறார் மனிதன் மறக்குமார்களை போல அல்ல மனிதன் தேர்வு இருந்தவன் தன்னுடைய தேவைக்கு முறையில் செலவழிக்க வேண்டும் என்று இரவு நேரத்திலும் வந்த பிறகு இரவு நேரத்தில் ஈடுபடுகிறார்கள் மிக ஆர்வமான விஷயம் அமல் இதிலையும் நாம் ஈடுபட நியத்தை ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கடைசி பத்தில் குறிப்பாக ஹரமுக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது போல இங்குள்ளவர்களும் தன்னுடைய இந்த பள்ளிகளில் ஜும்மாவுடைய பள்ளிகளில் சிறப்பாக வந்து எத்துக்காச இருக்கணும் கடைசி பத்தில்க்காப்பதே அந்த மிகவும் நன்மையான காரியம் ஒவ்வொரு பள்ளிக்கும் அலக்து இல்லா ஒரு காலம் இருந்ததை வச்சு துருப்பாங்க கொழும்புல சம்மங்கோட்டை அந்த வேகன் பள்ளியிலையும் இப்ப ஹம் இல்லா ஒவ்வொரு மருளாலையும் மதரசாக்கள் ஏற்பட்டு இருக்கிறது ரமலான குரான் சிறப்பாக தொழில் ஹாபிஸ்களை ஏற்படுத்து ஏற்படுத்தி குரான கேளுங்க குரான ஓதக்கூடிய காலம் அண்ணா கேட்கிறான் அதுல குரான குருவின் குரான சிந்திக்க மாட்டார்களா குரான ஓத மாட்டீர்களா அதை கருத்து செய்ய மாட்டீர்களா அதன்படி நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று குரான் கேட்டுக்கொண்டு முயற்சியனும் குரான் அல்லது திறமையாக ஓதுகிறார் அவர்களுக்கு நன்மை திக்கி ஓதுகிறார் அவருக்கும் நல்ல ஓதுகிறார் மலக்கும் அவர்களோடு இருப்பார் திக்கி திக்கி ஓதுகிறார் அவருக்கு ரெண்டு நன்மை கிடைக்கிறது ஆக ஓத தெரியாதவர்கள் யாரிடத்திலும் ஓதுவார்கள் நபி கேட்பார்கள் நபி ஓதுவார்கள் ஜிப்ரில் கேட்பார்கள் அதனால சகோதரர்களை இந்த சங்கரான மாதத்தை நல்ல துவாரை ஈடுபடுத்த நாம் ஒரு அரிய சந்தர்ப்பமாக எடுத்துக் வெளிநாட்டு சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய பாஷை பேச விரும்புகிறேன் அஜிஜ மொஹு அல்ல ரபுல காமே செலுத்த நவாஜா மீனா ஜிமே அல்ல ரபுல வசூலி அச்சே அந்தாஜ் இபாதா அல்லா ஷா மீனா மொத்தமே جس میں میں میں میں صلی اللہ اللہ اللہ علیہ وسلم شعبان کا بھی روزہ رکھتے تھے اور آئندہ کے لیے تیار ہوتے تھے اور اور اور اور اور کے میں کے کے کے کے تیار رمضان رمضان بارے میں ہم سب جانتے ہیں اسلام نے ہمیں ہمیں یہ طریقہ بتلایا کہ انسان اپنے کو کس طرح کی کی کی طرف رجوع کرے اور آخرت کی طرف رجوع رجوع کرے اور اللہ کے ساتھ ہمیں اپنانے کی کوشش کرے کرے ساتھ اپنانے کوشش ரோாா் ஆ மீக்கே அல்லஷே ரமான் சில வசதி இன்சான் கிளா ரம்ஜான் மீனே ரோஜை ரெனை காய்கத்த و ہے ایک ایک بالکل آسان طریقہ اسلام اسلام نے ہم ہم ہم کہ کہ روزہ روزہ رکھو چاند چاند کو کو کو کو دیکھ دیکھ کر کر اور اور چھوڑو اسلامی اسلامی طریقے طریقے پر اگر دنیا میں میں کسی ہو اپنائیں گے گے کے مطابق زندگی گزاریں تو اللہ رب العزت ضرور ضرور ہر ஆசான் میں ரே ரோஜா சாந்தே ஆ அப்படி தரிக்காமல் ஜிந்திக்கு அல்ல ரூ காமீக்குங்க முஸ்லமான் துன்யா மீகே ஆமூனை ஆ அது ஜிந்த அப்படி மீயே ஆகிரதம் காசு நவாஜை ரமதான் மீனா அல்ல உத்தாராசுசரே அல்ல ரபுல அல்லில் அம்பியா இல்லை முஸ்லமான் துன் கிளாசி ஜபான வரேன் ரங்க اور وہ اپنے اتحاد اتفاق کے ساتھ بغیر اختلاف اختلاف کے کے کے کے کے کے کے اس وقت امت امت جو ہے ہے ہے بہت پریشان یہ کہ امت میں اتحاد نہ نہ ہونے کی کی وجہ سے مسلمان اپنے اپنے اسلام اسلام ساتھ ساتھ ساتھ ساتھ اگر ایمان دولت اتفاق اتفاق پر اور ہم اپنے اسلام کے احکام کو اپنائیں حضور سنت کو اپنائیں ہمیں اس بات کو اپنے دل میں ராரிீ கு ஜேர் ஜி ஜிநாச மீதே ہمارا یہ فریضہ ہے ہے ہے ہے ہم ہم ہم ہم ہم جتنے ہو ہو ان ان کے کے ساتھ لیکن اس اس اس کو کو کو کو بھی بھی اپنے اپنے دل میں میں میں میں میں میں بسا کہ کسی حال سے راضی نہیں سکتے جب تک دین نہ ایک مبارک مبارک مہینہ مہینہ والا کی تلاوت اور اور جو لگائیں القدر کا ஜ தீன்பனால மார்க்கு மீனா ஆனா வாங்க அமாலிக மார்க்கு மீனாசிக்க அய்யாமல் முத்த அச்சா மோகா அல்ல அல்ல மோக்கிய கிளம்பி ஹலோ இஸ்லாமி ஜி புரான ஏ முஸ்லம ادخلوں ف سلم کافا ولا تتتبع خطوات الشیطان اسلام میں پورے پورے داخل ہو جاؤ اور شیطان کی زندگی کو رابناؤ ان کے چل قدمے پر نہ چلو واللہ اللہ رب العزت ہم سب کو مسلمان ہوتے ہوئے پوری دنیا میں جینے کی توفیق نصیب فرمائیں اللہ کے احکام حضور کی سنت کے مطابق اپنانے کی زندگی اللہ تعالی ہم سب کو عطا فرمائے میرے اللہ سبحانہ کے لیے پریارز لے اللہ سبحانہ و تعالی ان علی ورگلی انورڈے கட்சलेगल मद्दते उनमें आने मुस्लिमालाह वाला अल्लाह ने बड़े लोगों को कुरेश वाला है या अल्लाह इन लोगों के अच्छे बुरे को नहीं पाएगा या अल्लाह इन लोगों के आखिरत के जिंदगी में परवाया है நிலைமைக்கூடிய நோய்களை வெளியாக்குவாயாக கடன்கள் பாக்கத்தையும்க்கூடிய பாக்கியத்தையும் நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு தந்தருவாயாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நோயை நோட்டு இந்த நாட்டுக்கு நடக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவாயாக வாகர் தான்